பேரித்தம்ப தோட்டங்கள் அதிகமுடையவராக இருந்தார் அவரது சொத்துக்களில் அவருக்கு மிக விருப்பமானதாக வை தோட்டம் இருந்தது பள்ளிவாசலுக்கு அருகில் அது அமைந்திருந்தது நபி அலிஹம் அவர்கள் அதன் உள்ளே போய் அதன் சுவையான தண்ணீரை குடிப்பார்கள் உங்களுக்கு விருப்பமானவற்றை இறை வழியில் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் திண்ணமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிப்பவனாக இருக்கின்றான் என்ற மூன்றாவது அத்தியாயம் தொன்னூற்றி வசனம் இறங்கியதும் நபி சல்லு அலி வசல்லம் அவர்களிடம் அபூ வந்தார் இறை தூதர் அவர்களே அல்லாஹ் உங்கள் மீது இந்த வசனத்தை இறக்கியுள்ளான் என் சொத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது வழியில் நான் தர்மம் செய்கிறேன் அதன் நன்மையை நற்கூலியை அல்லாஹுவிடமே ஆதரவு வைக்கின்றேன் அவர்களே அல்லாஹுவின் நாட்டப்படி அதை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்போது நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல நல்லது இது லாபம் தரும் சொத்தாகும் இது லாபம் தரும் சொத்தாகும் என இருமுறை கூறிவிட்டு இது விஷயமாக நீர் கூறியதை கேட்டேன் உன் நெருங்கிய உறவினர்களுக்கு இதை பங்கீடு செய்வதை நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள் உடனே அபுதல்கா அவர்கள் இறை அப்படியே செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த தோட்டத்தை தன் நெருங்கிய உறவினர்களுக்கும் தன் சிறிய தந்தையின் மக்களுக்கும் அபு தல்கா ரவி பங்கிட்டுக் கொடுத்தார்கள் புகாரி ஒன்று நான்கு ஆறு ஒன்று முஸ்லிம் ஒன்பது ஒன்பது எட்டு